அைத்தகம் உணு மனோஷ்மிச்சி மனசோஹியமாவே கௌடபாச்சார அதுவைத்த யுக்தி அனுபவ பிரமாணங்களால சித்தாந்தம் பண்ணிய பிறகு இந்த அத்வைதான நிஷ்டை அடைவதற்காக உபாயத்தை உபதேசம் பண்ணுகிறார் இதெல்லாம் மனசோட கல்பனை இந்த மனசோட கல்பனை தான் துவைத்தம் எனவே மனச நாம இல்லாம பண்ணணும் எந்த மனச சத்தியம் நினைக்கிற மனசை நாம் நீக்கிடணும் ஆக அதுக்கு நேற்றைக்கு நிறைய விளக்கம் பார்த்துட்டோம் நேற்று முழுவதும் மூணு மணி நேரம் இந்த ஒரு ஸ்லோகத்திலே போயிருக்கு நான் அதை கவனிக்கலை இந்த ஒரு ஸ்லோகத்துலேயே மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் தெரியுது ஆகினாலும் இனிமேல் திரும்ப திரும்ப சொன்ன அமனீ பாவகா அப்படின்னு உபயோகப்படுத்துறது அமனிபாவகா அமனிபாவக மனோநாசகம் மனசு இல்லாம பண்றதுன்னு அர்த்தம் மனசை இல்லாம பண்ணிட்டா துவைதம் இல்லாம போயிடும் மனசை இல்லாம பண்றதுன்னா என்னன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போற முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல ஆக மனசுனாலதான் இந்த துவைத பிரபஞ்சம் தெரிகிறது மனச இல்லாம பண்ணிட்டோம்மாடாது படாது அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்த ஸ்லோகம் படிக்கணும் ஆத்மசத்தியனு Lokation, यदा तदग्रहं மனஸ் தயே यदा அமன்தத ஆயாதி இந்த அமணீபாவத்தை செய்வது எப்படி அமணிபாவத்தை பண்ணுவது எப்படிங்கிறது கேள்வி அதுக்கு உபாயம் சொல்ற அமனீபாவது கதம் புனரமணி பாவகா அப்படிங்கிற சங்கராஜர் இந்த அமனிபாவம்னு சொல்லுகிறீர்களே சுசுப்தியில அமனிபாவம் சுவாபாவிகம் சுசுப்தியில அமனிபாவம் வந்து சுவாவமாக வந்துடுறது ஒண்ணும் பிரயத்தனமே கிடையாது யோகசாஸ்திரத்தில் சொல்ற அமனிபாவம் வேண்டாம்னு சொல்லுகிறீர்கள் யோகசாஸ்திரத்திலையும் நிரோதம் பண்ணினா அவர்களுடைய பிலாசபி நம்ம ஒத்துக்கிறது இல்லை ஆனால் அவர்களுடைய சாதனையை நாம மறுக்கிறோம்னு நீங்க அர்த்தம் பண்ணிடக்கூடாது யோகசாஸ்திரிகள் யோகசாஸ்திரி அர்த்தம் அப்படி ஒரு சாஸ்திரின்னு அர்த்தம் இல்லை யோக சாஸ்திரிகள்லாம் சொல்ற யோகிகள் யோகி பீப்புள் பதஞ்சல பாத்தஞ்சல யோகிகள் அவர்களெல்லாம் வந்து நானாத்மவாதிகள் அவங்க பிலாசபி வேற ஆத்ம பகுத்துவாதிகள் ஆத்மா பல என்று சொல்பவர்கள் இந்த உலகம் உண்மை என்று சொல்பவர்கள் அப்புறம் இந்த பந்தம் மோட்சமெல்லாம் சத்தியம் என்று சொல்பவர்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எல்லாம் வியாபகாரிக திருஷ்டியா ஆத்ம பகுத்துவம் ஜகத் சத்தியத்துவம் எல்லாம் ஒத்துக்கணும் பாரமார்த்திக திருஷ்டியா த்காலேபி நாஸ்தி பார்த்துக்கொண்டிருக்கிற போதே குடத்தை பார்த்துட்டு இருக்கிற போதே குடம் இல்லைன்னு சொல்ற குரூப் நம்ம அவங்க என்னென்னா ஒரு நிலையில சொல்கிறாங்க இந்த பார்த்துன்றிருக்கிற போது அது இல்லை அது இருக்கிற போது இது இல்லைங்கிறாங்க அப்படி நம்ம உபதேசம் நம்ம சாஸ்திரம் படிக்கிறது அத்வைத வேதாந்த சித்தாந்தம் ஆதிசங்கரருடைய உபதேசம் அப்படிப்பட்டது அல்ல ஜகத்தை இருக்கிற போதே பார்த்துன்றிருக்கிற போதே அதை நாம் அறிவால அந்த துவைதத்தை சத்தியத்தை நிஷேதம் பண்றது ஏதைக்கு சொன்னோம் அதை வந்து நீக்கிறதுக்கு மனச நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது மனச நீக்க முடியாது மனச நீக்க வேண்டிய அவசியம் இருந்தாத்தானே நீக்கிறதுக்கு அது பதில் மனசுன்னு ஒண்ணு இருந்தாத்தானே போ அதை நீக்கிறதுக்கு பிரயத்தனம் இல்லாத ஒன்ன போய் எதுக்கு நீக்கணும் ஆனா இப்ப நம்ம படிக்கிறது எப்படி இருக்குன்னா இந்த இல்லாத ஒண்ண நீக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நம்மளுடைய அப்ரோச்சே வித்தியாசம் நம்முடைய அணுகுமுறை மாற்றமுடையது இது வலிமை மிக்கது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை வலிமை மிக்கது யோகத்தோடு ஒப்பிடும் பொழுது இது மிகவும் சுலபமானது கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருக்கணும் அவ்வளவுதான் அதிகாரி தகுதி வேணும்னு யோகமெல்லாம் பெரும்பாலும் ஹட்டம் தான் அது ஹட்டம்னா என்ன முரட்டுத்தனம் முரட்டுத்தனங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன் அது மென்மையான முரட்டுத்தனம் இதெல்லாம் சொல்லுவாங்க உதாரணம் சொல்றது உண்டு ஒரு பசுமாட்டை நம்ம அடிச்சும் சரி பண்ணலாம் புல்லை காட்டியும் சரி பண்ணலாம் ஏதாவது நம்ம அதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா அடிக்கடி கொடுத்தும் பண்ணலாம் இல்லை அது அன்பாக அரவணைச்சும் காரியத்தை சாதிக்கலாம் இது ரெண்டும் பண்ண வேண்டி சில சமயம் என்ன பண்ணிருக்குன்னா இதெல்லாம் இந்த புல்லுக்கெல்லாம் கட்டுப்பில்லைன்னா அடி கொடுக்க வேண்டிதான் அப்படிலாம் இருக்கும் அது அது மாதிரி இந்த மனசை யோகிகள் சொல்ற சாதனங்களை நம்ம பெருசாக மறு மறுக்கிறது அவங்க சொல்ற யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் எல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ரொம்ப அனுகூலமாகவே இருக்கு நம்ம மனசை சரி பண்றதுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு அவர்கள் மனசை பற்றி ரொம்ப அழகா விசாரம் பண்ணி இருக்கிறார்கள் அதிலொன்னும் சந்தேகம் கிடையாது விற்யகா பஞ்சதையாக மனசுல இருக்கிற எண்ணங்களை எல்லாம் பிரித்து அழகா எண்ணங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம சரி பண்ணணும் நன்றாகவே ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் சந்தேகமே கிடையாது ஆனால் அதை நம்ம அந்த சாதனை நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அவர்களுடைய தத்துவத்தை பிலாசபி நாம ஒத்துக்கிறது அதுதான் வித்தியாசம் அவருடைய சாதனா மார்க்கத்தை நாம ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற தத்துவங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த தத்துவங்கள் பிரம்மசூத்திரத்திலே வியாசாச்சாரியராலும் ஆதிசங்கராலும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பாத்தஞ்சல மதம் கபில மதம் இவைகளெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் முறையாக நிராகரணம் செய்யப்பட்டிருக்கிறது எனவே அவைகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனா சங்கராச்சாரியார் அவர்களுடைய ரொம்ப அழகா இருக்கு அதை எடுத்து போகிறார் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் சரி இங்கே வந்து அமனிபாவத்துக்கு உபாயம் சொல்ற இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் சொல்றதை தெளிவாக விளக்கி சொல்றார் கௌடபாதாச்சாரியார் இப்ப நாம் பார்க்கறோம் எப்போ வந்து எதா மனஹா ந சங்கல்பயதே எப்பொழுது மனம் சங்கல்பிப்பதில்லையோ எண்ணுவதில்லையோ அப்படின்னு அர்த்தம் எண்ணுவதில்லையோ ஏனால் எண்ணுவதற்கு யாதொரு பொருளும் இல்லையோ அப்படின்னு அர்த்தம் எண்ணுவதற்கு சங்கல்பிய விஷய அபாவா சங்கல்பம் பண்றதுக்கு சங்கல்பம்னா இந்த இடத்துல எண்ணம் அர்த்தம் எதையும் எண்ணுவதில்லையோ சங்கல்பிப்பதில்லையோ சங்கல்பிப்பதற்கு விஷயம் இல்லாததால் அத்வைதில் ஏது சங்கல்பம் சங்கல்பிக்கிறவையாறு சங்கல்பிக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்ப சங்கல்பம் இருக்கணும்னா துவைதம் ஆனோம் மனசு எப்பொழுது சங்கல்பம் பண்றதில்லையோ சங்கல்பம் பண்றது இல்லையா எண்ணங்களை எண்ணுவதில்லையோ எண்ணுவதற்குரிய விஷயங்கள் இல்லாததால் எண்ணுவதற்குரிய விஷயங்கள் எதுவும் சத்தியம் இல்லாததால் எதையும் எண்ணுவதில்லை அப்படி எண்ணினா அந்த எண்ணம் மித்யா எண்ணம்ங்கிற எண்ணமும் உனக்கு இருக்கும் இல்லையா வேதாந்தத்திலிருந்து படிச்சிரு படிச்சு கிடைச்சு கிடைச்சிருக்கிற விற்த்தி என்ன அகண்டாக்கார விற்பி அகண்டாகார விற்பி அதனால தான் கிருஷ்ணர் ரொம்ப அழகான வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்காருனால ல்பித கர்மானம் பண்டிதம் புதா புதாக தம் பண்டிதம் ஆகு அறிஞர்கள் அவனை அல்லோ பண்டிதன் என்று சொல்லுகிறார்கள் எவனை ஞானமாகிய நெருப்பில் கர்மங்களை எரித்தவன் கர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஆனா நாம் பண்ணல பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மா பிரம்மணா கர்மணி அகர்மே அப்படி இல்லவன் கர்மா பண்றான் கிருஷ்ணர் காம சங்கல்பர்ஜிதா அவனுக்கு ஆசையும் இல்லை சங்கல்பமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அங்க எதிர்பார்ப்பு சொல்ற வார்த்தை வழக்கம் சங்கல்பத்துக்கு நம்ம இந்த சௌரிய இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு அர்த்தம் பண்ணிக்கிறது கிடையாது இல்லையோ எப்படி எண்ணுவது இல்லைன்னா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த எண்ணங்கள் மிச்ச எண்ணம் பலமா இருக்கிறதுனால எண்ணங்களை எண்ணுவதை மனம் விட்டு விடுகிறது பலமா அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சது ஆத்ம சத்திய அனுபோதேன ஆத்ம சத்திய அனுபோதேன ரொம்ப முக்கியம் என்ன இந்த அமனிபாவத்துக்கு சாதனம் சொல்ற அமனீபாவ சாதனம் கதம் யோகத்வாரா நிரோத கர்த்தவியாவா அதுவா அந்நிய உபாய்த்தேவா வேறு ஏதேனும் உபாயம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நம்ம உபாயம் இதுதான் உபாயம் எப்படி இது பண்றோம்னா ஆத்மா சத்தியம் அப்படிங்கிற ஞானத்தினாலேங்கிறார் ஆத்மா சத்தியம்ங்கிற ஞானத்தினால மனசு மித்யா விஷயங்களை சங்கல்பிப்பதை விட்டு விடுகிறது ஆத்மாயேவ சத்தியம் ஆத்மா ஒண்ணுதான் சத்யம் இவையனைத்தும் ஆத்மவேங்கிற அந்த திருட ஜானம் ஆகையினால சத்யம் ஓமித்தே தரமிதும் சர்வம் தசோபவியாவிஷியதிமோங்க எச்சான்யத் திரிகாலாத்தீதம் ததப்பியோங்க மூலமே மறந்து போயிடும் இதான் மூலம் எல்லாத்துக்குமே ததப்பியோங்க அமிரச்சதுவஹாரிய பிரபஞ்சோபிவோத்வைதேவோங்க ஆத்மன ஆத்மான கடைசி மந்திரம் மாண்டூப்பியபுருஷத்தருடைய முதல் மந்திரமும் கடைசி மந்திரமும் நடுவில் இருக்கிற ஏழாவது மந்திரமும் விட்டுடுவிடாது மற்ற மந்திரத்தை மறந்தா மறந்துட்டு போவோம் மந்திரம் ந பிரஜான எல்லாத்தையும் இதுல இருந்தே ஒன்னும் கோட் பண்ணல அவர் வேற எங்கேயும் சுதிர்ந்து கோட் பண்ணியிருக்கார் நான் தப் பிரஜமே சுத்திருக்கலாம் சரி ஆனா சொல்லல அவர் வேற எங்க நேத்தி நேத்தி விருதாரண்யா அதிருஷ்டம் மனசு சங்கல் விட்டு மனசு இந்த உலகத்தை உண்மை நினைச்சுனால ஏமாந்துட்டு உண்மை புரிஞ்ச உடனே உண்மைக்கு மதிப்பு கொடுப்போமா பொய்க்கு மதிப்பு கொடுப்போமா அதுக்கு அப்புறம் எதோ விஷயம் புரிஞ்சு போச்சு சூரியன் உதிக்கிறது இல்லை மறையறது இல்லை ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் தினம் விவகாரம் பண்ணுற போது சூரியோதயா அபவத்து சூரியா அஸ்தம் கச்ச அகச்சது சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து சூரியன் உதிச்செடுத்து அப்படின்னு நம்ம வந்து தினம் சொல்லிக்கொண்டிருக்கோம் அப்புறம் அது மாத்திரமில்லை பூமி ஸ்திடமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் உண்மையே இல்லையே பூமி ஓயாம சுத்தின்னு இருக்கே பூமி சுற்றுறது நமக்கு தெரியவே இல்லை ஆனா பூமி சுத்தின்னு இருக்கிறது தான் உண்மை சூரியன் உதிக்கவும் இல்லை சூரியன் மறையவும் இல்லை அதுதான் உண்மை ஆனால் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் நம்ம அனுபவம் எப்படி இருக்கு நம்ம சயின்ஸ் ஆஷா சயின்ஸ் படிச்சிருக்கோம் அதெல்லாம் வச்சுட்டு நமக்கு அந்த சத்தியம் தெரியாமையா இருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்னா பார்த்திருக்கு சூரியன் உதிக்கிறது மறைதுன்னு சொல்கிறோம் ஆனால் சொல்கிற போது சத்தியமாவா சொல்கிறோம் நமக்கு அந்த ஜானம் இருக்கா இல்லையா ஆனால் நம்ம அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு விவகாரத்தில் அப்படிலாம் பண்ண வேண்டியிருக்கு எப்படி சூரியன் உதிப்பதில்லை மறைவதில்லை பூமியானது நிலைத்திருப்பதில்லை சுற்றி என்பது எப்படி உண்மையோ அது மாதிரி இதுவும் இங்கே உண்மை இந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை இணைச்சு பார்த்து நமக்கு இதில் ஏதாவது கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஞானம் இருக்கா சூரியோதயமும் சூரிய அஸ்தமனமும் நமக்கு சூரிய உதிக்கிறது இல்லை மறைங்கிற அனுபவமே இல்லையே பூமி சுத்தின் இருக்குங்கிற அனுபவம் நமக்கு இல்லை அனுபவம் இல்லாததுனால நம்ம அனுபவத்துக்கு முயற்சி பண்ணுவோமா சொல்லுவோம் அனுபவம் இல்லை ஆக என்னால நான் அனுபவத்துக்கு முயற்சி பண்ண போறேனோ எனக்கு தான் ஞானம் இருக்கு சூரியன் உதிக்கிறது இல்லை மறையிறதில்லைங்கிற ஞானம் போருமே பூமியை வந்து சுத்தின் ஞானம் போருமே என்னுடைய அனுபவம் விரோதமாக இருந்தாலும் எனக்கு ஞானம் போதுமே இல்லையா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோமா என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அனாவசியம் வேலை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா வேறு எங்கேயா கோலத்துக்கு போகணும் அங்கே போனாலும் தெரியாது இப்போ சந்திரன் மூவ் ஆகிட்டு இருக்கா இல்லையா மூவாகிறது மூவாகிறது தெரியறதோ அது ஏதோ இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே இருக்கிற மாதிரி இருக்கு இப்படி தெரியுறதே தவிர அது சுற்றுறது ஏதாவது தெரியுதா என்ன காலம்புற பார்த்தா இங்கே இருந்தது மத்தியானம் பார்த்தா அங்கே தெரியாது ராத்திரி காலை நேரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் இங்கே இருந்தது அப்புறம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இங்கே பார்த்தா இந்த பக்கம் நிற்கிறது அப்புறம் அங்கே போகிறது அதுக்காரண பூமியும் சுற்றின்னு அதுவும் சுத்தின்ட்டு இருக்கு இதுவும் சுத்தின்ட்டு இருக்கு அதனால கரெக்டாக சொல்லிட முடியாது சயின்ஸை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சு புரிஞ்சுக்கிறீங்க புரிஞ்சுட்டாலே போறோம்னு நினைக்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு யாரும் ட்ரை பண்றது கிடையாது ஆனால் இங்கே மாத்திரம் அப்படி இல்லையே எல்லாரும் பாவம் கண்ணை மூடாம் மூன்றாம் மூடி மூடி பாக்கிறான் தேடுறான் என்னமோ பண்றான் பா இல்லை சாஸ்திரத்தில் இவ்வளோலாம் எடுத்து சொன்னதுக்கு பிறகு அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு அனுபவத்துக்கு வராத வரைக்கும் நான் விட மாட்டேன்னா என்னத்த சொல்ல முடியும் சரிப்பா ட்ரை பண்ணு நான் என்ன சொல்ல முடியும் இப்போவே நீ ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நான் வழியே சொல்கிறேன் நீ என்னென்னா நீ ஆனந்தத்தை போஸ்ட்போன் பண்ணுறேன் பொண்ணு பண்ணிட்டு போ நான் சொல்கிற ஆனந்தம் சத்திய ஆனந்தம் பொய் கிடையாது இல்லை நீ ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டுருக்க பாசாங்கி பண்ணிக்கிற அப்படின்னா சரி இப்படியே வச்சுக்கோ அப்படியே வச்சுக்கோ உனக்கு ஞானம் வந்துடுதுன்னு நீயா கற்பனை பண்ணிட்டு பாசாங்கம் பண்ணின்னு இருக்கேன் அப்படிலாம் வரல சரி எனக்கு வரலங்கு உனக்கு எப்படி தெரியும் நான் அப்படி ஒரு ஊகம் பண்ணுறேன்னு உனக்கு ஊகம் பண்ணுறதுக்கு என்ன டேட்டாக இருக்குது ஒன்றும் உள்ள பூந்து பார்க்க முடியுமா உன்னால் என் மனசுக்குள்ளே நடக்குமா சரி பார்க்க முடியும் அதுக்கப்புறம் ஆத்மா சத்தியா அப்படிங்கிற ஞானத்தினால என்னது அப்படிங்கிற ஞானத்தினால மனசில் எண்ணங்களெல்லாம் அப்படியே குறைஞ்சி வேதாந்தம் கேட்க ஈஷா இது முண்டகோபுரிகள் கேட்குற போது கொஞ்சம் குறையிறது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்பி குறையிறது ஏன்னா அந்த விற்த்தியோட வேகம் குறைஞ்சுகிட்டே இருக்குது சாதனை பண்ண பண்ண பண்ண விடாமல் ஆசிரமத்திலேயே பொறுமையாக இருக்க இருக்க இருக்க அந்த லோக வாசனைகள் உலக எண்ணங்களெல்லாம் குறையிறதா இல்லையா உங்களை தன்னஞ்செறிவது பொய்ய இருக்க குறையலைன்னா இருக்க முடியாது ஓடிடுவோம் ஒரே ஓட்டமாக ஏதாவது காரணத்தை சொல்லி அந்த காரணத்தை சொல்லி இந்த காரணத்தை சொல்லி தப்பிச்சுன்னு ஓட பார்ப்போமே தவிர இருக்க முடியாது ஏன்னா அது அப்படியே பிசாச்சி மாதிரி இருக்கும் கேம்ப் ஃபுல்லாக நம்மளால் அட்டன் பண்ண முடியறதுன்னா என்ன அர்த்தம் அந்த ஒரு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பிரயோஜனம் கிடைக்கிறதுனால இது போணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால நேருக்குன்னா நான் நினைக்கிறேன் ஆத்மா சத்யா ஆத்மா சத்தியா ஒரு ஒரு நாடு நமக்கு பிரயோஜனம் கிடைக்கலன்னா அந்த பிரயோ நம்ம விடுவோமா பிரயோஜனம் அனுஷிய நம்ம அந்தோப்பி பிரவர்த்தத்தை பிரயோஜனாபேட்சிதையா பிரபூணாம் பிராயஷ்ச்சலம் கௌரவமாசிரித்தேஷு ரகுவம்சம் இல்லை குமாரசந்தோம் இப்படி நிறைய இடங்களில் பிரயோஜனம் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது இந்த ஆத்மா சத்யான்தானா வந்தா என்ன இல்ல சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் அணு சங்கராச்சாரியார் வியாக்கியானம் பண்ற சாஸ்திர ஆச்சாரியபதேசம் அணு பல இடங்களில் கீதையோம் இந்த ஆத்மா சத்தியம் தானா வரல அகங்காரம் எங்கிருந்து கிளம்புகிறது என்று பா அப்படின்னு சொல்லலை ஒழுங்கா குரு கிட்ட போய் உபனிஷப் பிரமாணத்தை விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கோ அப்படிதான் சொல்லியிருக்கு ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆச்சியாதேவ விதித்தாதி உபநிஷதம் போக்தா சவாவம் உபிஷத்துல கடைசியில சொல்லிருக்கு ஆக எல்லா மந்திரங்களையும் படிச்சு பார்த்தா ஒரு சிஷ்யன் குரு கிட்ட போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கு போனவன் பெருங்கையோடே போகாதவண்ணம் ஞான சற்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே வணங்கி நின்று அழுது சொல்வான் குரு கிட்ட போய் ஒழுங்கா படிச்சாதான் ஆத்மாவை பத்தின ஞானம் கிடைக்கும் ஆத்மா சத்தியம் கிடைக்கும் அது மாத்திரம் இல்ல ஆத்ம வத்திரிக்தம் அப்படிங்கிற ஞானமும் கிடைக்கும் ஆக இது தானா உற்பத்தி ஆகிறது இல்லை இந்த ஆத்ம ஜானம் எப்படி ஒரு லௌகிக்க விஷயங்களை படிக்கிறதுக்கு அந்தந்த விஷய ஜான விஷய ஜானத்தை போதிக்கிற சாஸ்திரம் அந்த விஷய ஜானத்தை உபதேசிக்கிற ஆச்சாரியன் ஒரு லௌகிக்க வித்திய நாம இவ்வளவு பிரயத்னம் பண்றோம் ஆத்ம வித்யக்கு குருவோ வேண்டான்னு தப்பா புரிஞ்சுக்கிறது அதை விட என்ன இந்த உபனிஷத்துல ஏதாவது சில மந்திரங்கள் அப்படி சொல்ற மாதிரி இருக்கும் அத செலக்ட் பண்ணிக்கிறோம் சொல்லி வச்சிருக்கும் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்காம திடீர்னு இந்த அர்த்தம் சாஸ்திரத்தினால இல்லேன்னு உபனிஷத்துல சொல்லி இருக்கு அங்க பிரவச்சனம்னா வேத அர்த்தம் சொற்பொழிவுன்னுத்தை திரும்ப திரும்ப வேண்டாமா உனக்கு எவ்வளவுதான் நுண்ணறிவாற்றல் இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னா வேதையா பகுனாஸ்ரு கேட்டாலும் உனக்கு எத்தனை தடவை நீ யார்கிட்ட கேட்டாலும் அது முடியாது அவனுக்குத்தான் அது திரியுமே தவிர இனி என்னதான் தலைகீழா நின்னாலும் உனக்கு அது தெரியாது இப்படி அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் இருக்கிற மாதிரிதான் இருக்கு என்ன பண்றது அதை வச்சுட்டு அனு ஈஸ்வருடைய அனுகிரகம் உடனே சொல்லிட்டாங்க ஆத்மா என்ன இந்த இடத்துல அர்த்தம் பரமாத்மாவை வந்து பரமாத்மாவை வந்து பரமாத்மாவா பிளஸ் பண்ணாத வரைக்கும் உனக்கு மோட்சம் கிடையாது நீ அவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி கூத்தாடி கொடுத்துடுவார் ஒரு நாளைக்கு ஆ உன்னுடைய புருஷார்த்தமெல்லாம் பகவான்கிட்ட கெஞ்சிறது தான் அவராக கொடுக்கறது தான் அப்படி சொல்லிவிடுறாங்க ஆக புருஷ அர்த்தத்துக்கு செகண்டரி ஈஸ்வர அனுகிரகத்துக்கு பிராதான்யம் ஆனால் அந்த மந்திரத்துக்கு அப்படி அர்த்தம் இல்லைன்னு நம்ம சொல்றோம் அதனுடைய தாத்பரியம் என்னன்னா முமுக்ஷுத்வம் யாருக்கு இருக்கோ அவனுக்குத்தான் குருவினுடைய உபதேசம் பிரயோஜனத்தை கொடுக்கும் முமுட்சுத்துவம் இல்லைன்னா இந்த பிரவச்சனமோ மேதாசக்தியோ பல தடவை கேட்கிறதோ நடக்காது எமே வைஷ பிரணுத்தேங்கிறதுக்கு அர்த்தம் என்ன எவன் இதைத் தவிர எனக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று உறுதியாக இருக்கிறானோ அவனுக்குத்தான் இது விளங்கும் என்று பொருள் பண்றார் அர்த்தம் கிடையாது கவனமா அர்த்தம் பண்ணலைன்னா இப்படி எல்லாம் விபரீத அர்த்தங்கள்லாம் வரும் எதுக்கு இதை சொல்றேன்னா ஆத்ம சத்திய ஜானம் வந்து ஆத்ம ஜானம் ஆத்மா சத்தியம் ஆச்சாரியன் மூலமாக தான் அவபோதேன ஆத்ம சத்தியானுபோதேனா அனுபோதை அவபோதங்கிற அபரோக் அபரோஷத்தையா ஞாபகவியம் அபரோக்ஷோன அதை தெளிவா அவர் சொல்லிக் கொடுக்கற போது யார பார்த்துட்டு இது உதாரணத்துக்கு சொல்றோம் இப்ப என்னன்னா என் முகத்தை பார்க்கணும்னு சொன்ன நான் வந்து கண்ணாடியில தான் பார்க்கணும் கண்ணாடியில பார்க்கணும் அதே மாதிரி ஆத்மாவை பத்தின ஜானத்தை பெறணும்னா சாஸ்திர தர்ப்பணஹா சாஸ்திரத்தை படிக்கிற போது வேதாந்தம் படிக்கிற யாரை பத்தி படிக்கிறோம் என்னை பத்தி தானே படிக்கிறேன் நான் யாருங்கிறத பத்தி தானே பரிஷ சொல்றது ஆகையனால சாஸ்திரத்தின் மூலமாத்தான் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்ப சாஸ்திரம் உபனிஷத் படிக்க படிக்க நான் யார படிக்கிறேன் கடவுளை பத்தி படிக்கிறேனா என்ன பத்தி படிக்கிறேனா என்ன பத்தி படிக்கிறேன் எப்படி கண்ணாடியில எம்முகத்தை நான் பார்க்கிறேனோ கண்ணாடியில தெரிகிற முகம் பொய்யான முகமா உண்மையான முகமானு கேட்டான் கண்ணாடியில தெரிகிற முகம் பொய்யான முகம்தான் ஆனா கண்ணாடியில் தெரிகிற முகம் மெய்யான முகத்தினுடைய தன்மையை காட்டக்கூடியதாக இருக்கே நமக்கு அந்த இடத்துலதான் திருஷ்டாங்க நீங்க சாஸ்திரம் மிச்சா குரு மிச்சான்னு சொல்றேன் அதை வச்சுன்னு என்ன மோக் நாங்க எப்ப சொல்றோம் எந்த இடத்துல சொல்றோம் அறகுறையா இந்த மாதிரி ஆழ்களை பேசவே கூடாது அவங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணி அவனுக்கு ஞானத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரவே கிடாது ஸ்ரத்த இல்லாதவங்ககிட்ட ஹேஹ அழகாசுக்கு வழியிடும் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கணும் ஜடவன் லோக ஆச்சரே ஒன்றும் தெரியாத மண்டு மாதிரி அவனுக்கு முன்னாடி நம்ம விவகாரம் பண்ணணும் அவங்ககிட்ட போய் அவன் பாவம் அவனுக்கு மோட்சம் கிடைக்கட்டுமேனு கருணை எல்லாம் காட்டப்படாது காட்டினா நம்ம முட்டாளாகிடும் ஏன்னா அவருக்கு இதில் ஸ்ரத்த போகணும் இதை மதிக்கணும் இதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் குருவை ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்கிட்ட போய் நீ இத மதியாதவனுக்கு பக்தி இல்லாதவனுக்கு கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கு வார்த்தைகள்ல சாஸ்திர வாக்கியங்கள்ல குண தோஷங்களை பாக்குறவனுக்கு உபதேசம் பண்ண கூடாது இதம் அசிஷ்ய தேயம் உபனிஷன் கொடுக்கறானோ அவனுக்கு ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லி பரவாயில்லன்னு பிடிச்ச உட்காந்து வச்சு சொல்லி கொடுக்கறானோ அப்படின்னு சொல்லி என்ன ஆகும் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி உண்மையிலே அவர் கொஞ்சம் குரு சொல்ற அப்ப அதுக்கு பதில் குரு சொல்ற சொன்னது சொல்ற உடனே சொன்னது கேட்பாயாக தொடர்பவம் என்றான் சொன்ன உடனே சிஷ்ய உடனே சொல்றான் சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் இவன் என்று அறிந்த பின்பாட்டு விற்தியான் இவன் இவன் மனசு அடக்கமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால அட்லீஸ்ட் அந்த இருக்கணும் அந்த ஒபீடியன்ஸ் இருக்கணும் சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரை என்னை ஆளலாமே கண்டிச்சு கூட என்னை நீங்க சரி பண்ணலாமே உன்னது பிறமும் நாற்றும் உபாயம் உண்டு உண்டு என்றீரே இன்னதென்று அதனை இயம்பி ஈடேற்றல் வேண்டும் என்றான் அடங்கிய விற்த்தியான் இவன் பணிவா இருக்கான் அப்படின்னு சொல்லி உபதேசம் என்ன பார்க்கணும் நான் ஆகியனாலும் அந்த இது வாழும் அது இல்லைன்னா ஆத்மக்யானம் நிறைய பேர் பாருங்களேன் இத்தனை வந்து எல்லா பக்கத்துல வந்து கூட இந்த சாஸ்திரம் ஆச்சாரியனை ஒத்துக்காததுனால ஞானம் அடையாம வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறத பார்த்து தான் ஆத்ம சத்திய அனுபோதேன முடிச்சுட்டேன் ஆத்மசத்திய அனுபோதேன இந்த ஞானம் வந்தவுடனே என்ன பண்ணுகிறது மனசுன்னா ஆத்மசத்தியானுபோதேன மனஹா ந சங்கல்பயத்தே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்னது சொல்லும் பொருளும் அச்சு சும்மா இருப்பதற்கே எனக்கு அல்லும் பகலும் ஆசை பராபரமே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே எப்படி போட்டாலும் அது வந்துடுது வந்துடுறது அந்த மனசு ஏற்கனவே கர்ம யோகத்தினால நிஷ்காம தர்மானுஷ்டான அடங்கின மனசு அப்புறம் சகுன பிரம்ம உபாசனையினால இன்னும் நல்லா அடங்கின மனசு அப்புறம் வேதாந்தத்தை பொறுமையா கேட்டு அடங்கின மனசு உண்மையை புரிஞ்சு அடங்கின மனசு அதுக்கப்புறம் அது பிரவர்த்திக்காது அதுக்கப்புறம் என்ன திருப்திங்கிறது வந்து தெரியுது மனசில் ஒரு நிறைவு உணரப்படுகிறது மனதில் நிறைவு உணரப்பட்டுட்டா நிறைவை தேடி வெளியில போவானா மனசுக்கு நிறைவை கொடுக்கிறதாக பார்த்தாலும் அங்கு கிடைக்குமா இங்கு கிடைக்குமான்னு நிறைவை தேடிக்கொண்டிருக்கிற மனம் அந்த நிறைவை தேடிக்கொண்டிருக்கிற மனதுக்கு எது நிறைவான பொருள் என்பது உணர்த்தப்பட்டு விட்டால் பிறகு நிறைவை மனம் தேடுமோ ால் நிறைவே அது உணரவில்லை என்று பொருள் பொறுமையா அப்ப இது விஷயம் புரிய என்ன ஆகும் கேட்டா நிறைவு ஏற்படும் பொருளை உணர்வதால் உள்ளத்திற்கு நிறைவு ஏற்படுகிறது எப்படி சொல்லணும் நிறைவான பொருளை உணர்வதால் நிறைவான பொருள் இது என்பதை தெளிவாக உணர்வதால் உள்ளத்திலே நிறைவு ஏற்படுகிறது நிறைவு ஏற்பட்ட பிறகு குறைவான பொருள்களை உள்ளம் நாடுமோ எல்லா வகையிலும் குறைவான பொருள்களை நாடுமோ நாடவே நாடாது இதுவும் இருக்கட்டும் அதுவும் இருக்கட்டும் சொல்லுவோமா யாவான அர்த்த உதவானே சர்வத சம்பதக்கே தாவான் சர்வேஷும் பிராமணச விஜாரத எல்லா பக்கமும் ஜலம் இருக்கிற போது ஆப்பூரியமான அச்சல பிரதிஷ்டம் சமுதிரம் எங்கிட்டதான் எல்லா குறையும் எங்கிட்ட வந்து நிறைவை அடைகிறது ஆகையினால குறைவு அனைத்தும் குறைவான வஸ்துக்கள் எல்லாம் எங்கிட்ட வந்து நிறைவை அடைகிறது மாயினால்தான் நிறைவிலிருந்து குறைகள் தோன்றுகின்றன பிறகு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் இதுக்கே வந்துடும் இந்த பறவை சுற்றின கதை சொல்லுவாங்கல்லே ஒரு கப்பலில் ராத்திரி வந்து ஏதோ போய் படுத்து ஒரு பறவை காலம்பரை எழுந்திரிச்சு பார்த்தா அந்த கப்பல் நடுக்கடலில் இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி சுற்றி பார்த்துது கடைசியில் என்ன பண்ணிச்சுன்னா பேசாமல் அங்கேயே வந்து உட்காந்து அது மாதிரி நம்ம எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்னென்னா ஸ்வஸ்தானே விசிஷதே அப்படின்னு பேசாமல் மனம் அந்த நிறைவை உணர்வதால் என்ன சங்கல் தேடுமா இருக்கும் நம்மை போன்ற நிறைவை தேடினார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வேணா வரலாம் அது வந்து அது வேணா வரலாம் இயங்கினேன் வாழ்க்கையில் அப்புறம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன மாதிரி தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேர் இயங்குகிறார்களோ தெரியாது அவர்களுக்கு இந்த நிறைவை நான் கொடுக்கறதுக்கு ஏதாவது உருவாக்கணும் நினைச்சா அதுல ஒரு சின்ன சம்சாரம் வரத்தான் செய்யும் நம்ம சொந்த கதையவே சொல்லிடுறது சொந்த கதையை சொல்லுவதன் மூலம் உண்மையை புரிய வைப்பது ஆசிரமம் இதெல்லாம் இது பண்ணோம்னா நம்ம யாம்பற்ற இன்பம் பெருகை நம்மளாம் ஒரு காலத்தில் வந்து அலைஞ்சோம் சௌகரியம் இல்லாமல் குருபுறானந்தால எவ்வளோ கஷ்டப்பட்டாரு எனக்கு தெரியும் நானும் குருபுறானந்தாவும் படிக்க போனோம் ரெண்டு பேரும் சேர்ந்தா படிக்க போனோம் வந்து அவர் வந்து அவர் எவ்வளோ அவருக்கு வீடு வந்து குறைஞ்சது ஒரு ஏழு ஏக்கருக்கு அந்த வீடை அவ்வளோ பெரிய வீடு அத்தனை கட்டு வீடு இத்தனையும் விட்டு விட்டுட்டு அண்ணா நகரில் இந்த வித்தைக்காக வேண்டி ஒரு நான் ஒரு வீட்டில் மொட்டை மாடியில் ஆஸ்பிஷா ஸ்ட்ரீட்டில் எட்டுக்கெட்டு ரூமில் வெயில் அவருக்கு வெயிலே தாங்க முடியாது எல்லாம் சொன்னேன் அந்த கதையெல்லாம் சொன்னான் இந்த எட்டுக்கெட்டு ரூமில் நானும் அவர் இருந்துகிட்டு நான் அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போயிடுவேன் அவர் அது நிரந்தரமாக இருந்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல ஒரு குடியார அவன் எப்போ பார்த்தாலும் குடிச்சு குடித்து எல்லா பாட்டிலையும் போட்டு வச்சுருப்பான் இதுக்கிடையில் நாங்கள் பிரம்மத்தியானம் பண்ணணும் காலப்புல சாப்பாடு சாப்பாட்டு பிரச்சனை தங்குறதுக்கு பிரச்சனை எல்லாம் அனுபவித்தோம் அது இருக்கக்கூடாது தான் எல்லாருக்கும் சௌகரியமெல்லாம் பண்ணி அந்த நாமப்பட்ட கஷ்டங்களெலாம் படக்கூடாது அந்த ஏரியா தெரியாது நிறைய பேருக்கு தான் நான் சொல்கிறேன் நான் வகுப்பில் சொன்னது இல்லை அப்படிலாம் சிரமப்பட்டு அதுக்கப்புறம் அங்கே போனால் அங்கே வந்து நான் நான் எல்லாம் கஷ்டப்படவே இல்லை எனக்கு ஒரு வீடு கூட கிடைச்சது கஷ்டப்பட்ட அந்த வித்தையை பெறத்துக்கு அவ்வளவு சிரமப்பட்ட அது நிறைய இருக்கு பரமார்த்த சுவாமிஜியும் வந்து பாடம் நடத்துற போது நிறைய சிரமப்பட்ட இன்னைக்கு வேணா எல்லாம் வந்து நாலு மாசத்துக்கு பிக்ஷைக்கு கியூவில நிற்கிறதுன்னு சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் என்ன பிக்ஷை கொடுக்குறதுக்கு கிடையாது அவர் பேசவும் மாட்டார வாசல்ல பிக்ஷைன்னு எழுதி போடுவாரான் போர்டில் வந்தா சாப்பிடுவா ரெண்டு பேசாப்டா அப்படின்னா இப்போ பிக்சைக்கு சிரமம் இருக்கப்படாது தங்கறதுக்கு சிரமம் இருக்கப்படாது பாஷ்பேஷன் திறந்தா தண்ணி வரணும் இத்தனையும் கொடுத்து லைப்ரரி இருக்கு எல்லாம் படிங்க வைப்பார்னு சொல்றோம் திறந்து வச்சிருக்கோம் சேரவாறும் ஜீ சரி சங்கல்பம் பண்ணுவோம் அதிகபட்ச சங்கல்பம் வரும் வார்த்தைக்காக அதுவும் நித்யா சங்கல்பம் தானே அதுக்காக தான் இதெல்லாம் பண்றது இந்த கிரமம் இதெல்லாம் செய்யறதுக்காக இந்த வார்த்தையை சொல்ல வந்த இதுல தாத்யம் இல்லை ஒரே ஒரு எண்ணம் வரும்னா இந்த நிறைவை மற்றவங்களுக்கு மற்றவர்கள் தகுதி இல்லாதவர்களுக்கு சும்மா ஒண்ணும் அடிப்படை தேவைகள் இதெல்லாம் இருக்கணும் அப்படி இருந்தா சிரமம் இல்லாம வித்தியை கற்கலாம் அந்த காலத்தில எவ்வளவு பேர் எப்படி இல்லாம வித்தியை படிச்சிருக்காங்க இரண்டாவது ஆத்ம சத்திய அனுபோதேன எப்பொழுது ஒரு மனிதன் ஆத்மாவே சத்தியம் என்கின்ற ஞானத்தை தகுந்த ஆசிரியர் மூலம் முறையாக பெற்றா வருகிறானோ அப்பா என்ன ஆகிறது கேட்டா அனுபோதேன இன்னும் நம்ம சேர்த்துக்கணும் அதவண மனநிதினிதி அந்த சத்தியானுபோத குரு சொல்லி கொடுத்துட்டார் நான் என்ன பண்றேன் ஒரு இடத்துல உட்கார்ந்து யோகித சததம் ஆத்மானம் ரகசிதா குருநாதர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தியான ஆத்மாவுக்கு என்னெல்லாம் லட்சணங்கள் சொன்னாரோ அத்தனையும் நான் லட்சணங்களை ஒரு ஒரு நான் பொறுமையா தியானம் பண்றேன் அதையும் சேர்த்துங்க நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா சங்கல்பயதே ந சங்கல்பயது அது ஆழமா போக போக என்ன ஆகுதுன்னா எண்ணங்கள் தோன்றுவதில்லை எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் செய்ததினி போதும் பராபரமே அப்படின்னு சொன்ன மாதிரி எந்த எண்ணங்களும் இல்லாமல் சித்தம் மௌனம் செயல் வாக்கு எல்லாம் மௌனம் அது வந்துடும் சுத்த மௌனம் தோன்றுகிறது எல்லாம் இதோட சங்கல்பயது அப்ப என்ன தமனஸ்தி அப்பொழுது அமனஸ்தாம் என்னம் இருந்தும் அது மனமற்ற நிலையை உடையதாக ஆகிற மனம் இருக்கு இல்லைன்னு சொல்லல அது எப்படி இருக்கு அதாவது நிறைவை தேடுகின்ற மனமாக அது இல்லை நிறைவை தேடுகின்ற மனமாக இல்லை அலைபாய்கின்ற மனமாக அது இல்லை அது அமைதியடைந்த மனமாக இருக்கிறது அமைதியடைந்த மனம் மனசோட சுவாவமே என்ன அது அலைபாயறது அதோட சுவா மனசோட சுவாவமே அலைபாயறது அலைபாயிர மனசு வந்து விக்ஷேபம் உடைய மனசு அது ஒன்னும் ஒடுஞ்சு லயம் ஆயிடும் இல்லாட்டி விக்ஷேபத்தில் இருக்கும் அப்படிலாம் இல்லாம லயமும் இல்லை விக்ஷேபமும் இல்லை மனஹா மனஹா மன அப்படி ஆயிடு அது சத்தியமா மிச்சயான்னு கேட்டா என்ன சொல்றது அதுவும் முக்தி இருக்கணுமே ஜீவன் முக்தி பரம்பரை இந்த ஞான பரம்பரை எல்லாம் அமனஸ்தான் ததா ஏ அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா ஏன் சங்கல்பம் பண்றது இல்லை மனம் இருந்தும் மனமற்றதாக ஆகிதான் மனமற்ற நிலை எனப்படுகிறது மனதின் சஞ்சலம் அடியோடு குறைந்த நிலையே மனமற்ற நிலை எனப்படுகிறது அதுதான் காலம்பறை நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு தீவிர ஆசையோட ஆசையோட தியானம் எல்லாம் பண்ணி பாருங்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாம் நான் தியான கிளாஸ் வச்சுக்கல படிக்கிறதுக்கு நேரம் போகல அதனால தான் நான் தியான கிளாஸ்க்க கட் பண்ணிடலாம் இல்லாட்டி தியானம் சொல்லித்தரது எனக்கு சந்தோஷம்தான் பரவாயில்ல நீங்கள் படித்ததெல்லாம் நீங்களாவே தியானம் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுவிட்டேன் அலாத சாந்தி பிரகடன கிளாஸில் வச்சாலும் வச்சுருவேன் ஏன்னா எனக்கு டைம் நிறைய இருக்கு இன்பட்டு நான் அதை உபயோகப்படுத்தின்னு படிச்சுடுவேன் அப்போ அமனஸ்தாம் ததா யாதி எதுக்கு இதை சொன்னேன் அமனஸ்தாம் ததா யாதி ஏதாவது காலை நம்ம அமைதியாக இருக்கிற போது அது எவ்வளோ நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு அதுக்கப்புறம் இப்படி நமக்கு உங்களுக்கு ஒன்றும் இங்கே கேம்பில் இருக்கிற உங்களுக்கு என்ன பொறுப்பு படிக்கிறது இதுக்கு வர்றது சாப்பிட போகிறது முடிஞ்சால் அங்கே சர்வீஸ் எதுவும் பரிமாறுவமாக இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் இதாகவும் இருக்கா வேலையும் இல்லையா இதாக இருக்குது ஏன்னா அப்பப்போ வீட்டுக்கு ஞாபகம் வரும் ஒரு ஃபோன் அடிக்கணும் அவ்வளோதான் ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்க நம்ம பொறுப்பு இருக்கே அதெல்லாம் தர்மம் தான் அதுக்காக காலம்பரை ஒருத்தரும் மத்தியானம் ஒருத்தரும் ராத்திரி ஒருத்தனம் பண்ணால் செஞ்சலம்னு அர்த்தம் ஏதோ ஒரு நேரம் பண்ணி எப்படி இருக்கேன் எல்லாம் இல்லாட்டி நம்மளை விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்களே அவங்களாம் அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாது அப்புறம் இங்கேருந்து போன அப்புறம் மூஞ்சி பார்க்கணுமே அது இங்கேருந்து போனதுக்கப்புறம் இங்கே நிரந்தரமாக இருந்துட்டா பரவாயில்லை இங்கே நிரந்தரமாக இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடையாது ஆனால் அப்புறம் போனதுக்கப்புறம் பார்க்கணுமே அதுக்காக வேண்டி அதை மெயின்டைன் பண்ண வேண்டும் அதை தவிர மற்ற நேரமெல்லாம் என்னென்ன இந்த சாஸ்திரத்துலேயே ஊர்றதுனால அடங்கிடுறது நன்றாகவே அடங்கி விடுகிறது ஏன்னா அதை சொல்ற கிராஹிய அபாவே தவதி அக்ரஹம் மனஹான்னு அர்த்தம் மனஹா அக்ரஹம் பவதி எதையும் கிரகிக்கிறத ச இத தன்மையை அது குறைச்சு நடுறதுன்னு அர்த்தம் ஒரு காலத்தில் இந்த சின்ன வயசுல இருக்கிறவோ பரபரப்பா இருந்திருப்போமா இருக்கும் அப்புறம் என்னென்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க இந்த சன்னியாசிகள்லாம் சமாதி வச்சுட்டாங்கன்னு அது சொல்லுவாங்க இவர் இங்கே தான் இவர் அடங்கி இருக்காருன்றாங்க அவர் அடங்கி இருக்கிறதுனால தான் அடங்கியிருக்காருங்க ஏற்கனவே அடங்கி இருந்தார்ப்பா அவர் அடங்கியிருந்தார் சொல்லுவாங்க இங்கே தான் அவர் அடங்கியிருக்கார் அப்படின்பாங்க அடக் அடக்கம் பண்ணியிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க இங்கே தான் அந்த மகாத்மா அடங்கியிருக்கார் அப்படின்னா அவர் ஏற்கனவே அடங்கி இருந்ததுனால தான் இங்கே அடங்கி இருக்கும்படி நாம் செஞ்சு வச்சுட்டு அதுதான் விஷயம் ஆகிராஹிய அபாவேன்னு நினைத்தோம் கிரகிக்கிறதுக்கு ஒன்றும் விஷய அபாவே அதுக்கு ஒன்றும் சப்ஜெக்ட்ல என்ன எதுவுமே எதுவுமே சத்தியம் இல்லை எதை எதை நினைச்சாலும் அது சத்தியம் இல்லை சைதன்யத்தை தவிர எதுவும் சத்தியம் கிடையாது ஆகையினால் அது என்ன பண்ணும் எதையும் நினைக்காது நினைக்கிற சக்தி அது குறைஞ்சு போயிடுது அந்த ஞானத்தோட பலம் அந்த ஞானம் அவ்வளவு பவர்ஃபுல்லாக பலமாயி என்ன பண்ணுறது நான் எல்லாத்தையும் அப்படியே நீக்க அதெல்லாம் நீக்கிடுற அந்த எண்ணங்கள் அற்ற நிலைக்கு அது கொண்டு போயிடுறது மனசு அப்படி ஆகிடு அதெல்லாம் ஸ்டில் மைண்ட் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஸ்டில் மைண்ட் ஒன்றும் வேண்டாம் நீங்க நேற்று இது படிச்சுட்டு இருந்தேன் அவ கேட்கறான் நீ வந்து இந்த ஸ்பேஸ் இருக்க இந்த ஸ்பேஸை நீ ரொம்ப ஒரு வித்தியாசமான கோணத்தில் சொல்ற ஒரு ஒரு ஆள் எக்காட்டோலே அப்படின்னு ஆள் அவர் வந்து நல்லா எழுதுகிறார் நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா எழுதுகிறார் ஆனால் அது வந்து நம்ம சாஸ்திரம் தெரிஞ்சால் தான் அது புரிஞ்சிக்க முடியும் ஒரு ஜெர்மன் காரன் காட்ரோலே நியூ எர்த் அப்படின்னு ஒரு புக்கு இங்கிலீஷ் புக்கு அதை நான் படிச்சுருப்பேன் அப்பப்போ எதாவது படிச்சிருந்துருப்பேன் அதை அதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஸ்பேஸை நீ வந்து கண்ணால் பார்க்க முடியுமா ஒரு கேள்வி இந்த ஸ்பேஸை வந்து நீ ஸ்மெல் பண்ண முடியுமா நீ டச்மா அஞ்சு இந்திரியங்களுக்கும் அப்படின்னு கேட்கிற கேட்டுட்டு வந்து இல்லை அங்க இருக்கிற பொருளத்தை நம்ம பாக்குறோம் ஏதோ ஒரு ஸ்பேஸ் நம்ம பார்க்கறது இல்ல ஆக்சுவலா சாஸ்திரமே சாட்சி பிரத்யக்ஷம் சொல்லிருக்கு அப்படி இருக்கும் இந்த பஞ்ச ஞானேந்திரியங்களின் துணை கொண்டு நீ ையே நீ ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது பட் யூ அவேர் அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்றார் நீ ரியர் பண்றியா அந்த அவேர்னஸ் இதோட கனெக்ட் பண்ற கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் நம்ம சொல்றோம் இது ஜடம் திருஷ்யம் இது சகுணம் ஜடம் திருஷ்யம் சாவயமம் ஆகாசம் ஜட ஆகாசத்துக்கு இவ்வளவு தோஷம் இருக்கு நம்ம பார்க்குற ஆகாசத்துக்கு அது பிரம்மன் ஆகாது ஆனால் அவர் என்ன சொல்றார் இது அஞ்சு அஞ்சு இந்திரியங்களுக்கு விஷயம் கிடையாது பட் லைக் ஒரு மாதிரி ஆமாமா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கண்ணுக்கு அபாவே தத்து நனத்தம் தத்து மனஹ அக் பிக்கு ஹேத்து சொல்றாபாவேஸ்தாம் யாத்தி அப்படின்னு அர்த்தம் அது கிரகிப்பதற்கு எந்த விஷயமும் இல்லாததால் அத்வைதத்தை தவிர கிரகிப்பதற்கு எந்த விஷயமும் அதற்கு இல்லாததால் அது அடங்கி விடுகிறது இதெல்லாம் நிதித்தியாசனத்துக்கு அற்புதமான வாக்கியங்கள் பகவத்கீதையில் பகவான் சொன்னதை காட்டிலும் இது ரொம்ப ஆழமா இருக்கு பகவான் சொன்னார் यदा विनियतं योगी एकाकी निराशीर ீிதசிரகசி ஏகாக்கி எதித்ரா பரிஷனைய ஆத்மஸ்தனிச்சி அப்படித் எதோயனஞ்சலம் தத்தோ நயம் எதாத்மே வூம்ன ீப்போ நேங்க சோமா சமூத்த யோகி நோயச்சி யோகமாத்மனி ஒப்பிடுக பகவத்கீதா தியான ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய தியானமும் இவருடைய நிதித்தியாசனத்தை கம்பேர் பண்ணி பார்த்த கௌடபாதாச்சாரியருடைய அந்த ஒரு விசேஷம் தெரியும் அதுக்காக கிருஷ்ணர் சொல்றது தப்புன்னு குறைச்சல் அர்த்தம் இல்லை ரெண்டையும் ஒப்பிட்டு நல்ல நம்ம நம்ம நம்ம ஞானத்தை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம் பலப்படுத்திக்கலாம் இனி அடுத்த ஸ்லோகத்தில் போறோம் அகல்ப கமஜம் ஜானம் अकल्पकमजं ज्ञानं ேயமம் நேநகமே பிரேயஜம் நித்யம் அஜயநாஜம் விபுத் ஜே சங்கராச்சாரியர் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கார் அதை சொல்ல மறந்துட்டேன் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியர் என்ன சொல்றாருன்னா எப்படி எரிக்கிறதுக்கு விறகு இல்லைன்னா நெருப்பு அப்படியே அடங்கி இருக்குமோ அப்படி அவன் மனசு இருக்குன்னு சொல்கிறார் மனசு எப்படி இருக்கு நெரிந்தன குருவுக்கு லட்சணம் சொன்னார் விவேகூடாமணி குரு எப்படி இருப்பார் ஆசையற்று அறிவோடு அமைதியாக இருப்பார் குருநாதர் எப்படி இருப்பார் ஆசையற்று அறிவோடு அமைதியாக இருப்பவரே குருநாதர் அப்படி சொன்னார் அதுக்கு உதாரணம் சொன்னார் அங்கே நெருந்தன அனலகா அதாவது விரை எரிபொருள் அற்ற இட எரிபொருள் இல்லாத நெருப்பை போல எரிபொருளை போட்டுக்கிட்டே இருந்தால் நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும் அதுக்குதானே ஜெயாதி உதாரணம் சொன்னான் நாத்து காம காமாநா உபோகேன சாமியதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்துமேவூயேவாபிவர்தாது காம காமாநாம் உபபோகேணாமிய கா நாம் உபோகேன காமகா ந சாமிய அனுபவிக்கிறதுனாலேயே அனுபவிச்சு அனுபவம் வந்து அழிஞ்சுடாது ஆசைகள் அழிஞ்சுடாது ஆசைகளை அனுபவித்து தீர்ப்பதாலேயே ஆசைகள் அழிந்து விடாது இது எயாச்சும் சொன்னது ஆயிரம் வருஷம் ஊர்வசியோட வாழ்ந்துட்டு சொன்னவன் வார்த்தை சாதாரண வார்த்தை ஆயிரம் வருஷம் ஊர்வசியோட சேர்ந்து வாழ்ந்துருக்கான் பையங்கிட்டிருந்து இளமையை வாங்கிட்டு வேறியாய் என்ன பையன் கிட்டிருந்து இளமையை பெற்றுக்கொண்டு ஆயிரம் வருஷம் வாழ்ந்துட்டு சொன்னவனுடைய என்ன ஆகும் அக்னிக்கு பேருச்ச பிறகு கருப்பா போயிடுமா தண்ணி ஊற்றினா கருப்பாடு பேரு அதில் ஹவிஷா கிருஷ்ணவர்த்துமே கிருஷ்ணவர்த்தமான அக்னி குறுப்பே ஹவிஷானா நெய் ஹவிஸ் கிருஷ்ணவர்த்துமே பூயையே அபிவர்த்தே அனுபவிக்க அனுபவிக்க ஆசை ரொம்ப ஸ்ட்ராங்காகுமே தவிர அனுபவிக்கணுங்கிற ஆசை அழியாது ஆகையினால விவேகத்தினால் அழிச்சா தான் அதுக்கு அடுத்த சில ஸ்லோகங்கள்லாம் பார்க்கணும் அது ஸ்டேட்மெண்ட் படிக்கணும் நம்ம இதை மாத்திரம் கோட் பண்ணிட்டு இருக்கோம் அவன் எந்த இடத்துல சொன்ன மகாபாரதம் தான் இருக்குது எந்த இடத்துல படிச்சாச்சா அந்த அந்த அதுக்கப்புறம் அவன் சொன்ன ஸ்லோகம்லாம் பார்க்க அந்த ஸ்லோகத்தை சங்கராச்சாரியர் சொல்றார் தாகிய அபாவே ஜுவலனமி அக்னே தாகிய எரிப்பதற்கு பொருள் இல்லை என்றால் எரிவது எப்படி அடங்கி விடுமோ அதை போல உள்ளம் அடங்கி விடுகிறது என்று பொருள் இப்ப வந்து ஆத்ம சத்தியானு சொன்னார் இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் பிரம்மை சத்தியம் பிரம்மன் மாயையா இப்படி பரிணமிச்சிருக்கிற மாதிரி தெரிகிறது பிரம்ம பரிணாமா மாயா பிரம்மன் விவர்த்தம் தான் அதுல பரிணாமம் வந்து மாயா பரிணாமம் ஆனா அது முழுக்க வியாபிச்சிருக்கிறது பிரம்மை புரிஞ்சுக்கிறோம் நாம சரி இப்ப என்ன இந்த பிரம்மனுடைய அந்த ஆத்மாவிடைய ஸ்வரூபம் என்ன அதை விளக்கி சொல்ற இந்த ஸ்லோகத்தில் அகல்பக்கம் அகல்பகம் என்ன இதுக்கு ஒரு எதனால இந்த ஆத்மக்கு எல்லாத்தையுமே நீங்க நிஷேதம் பண்ணீங்க ஒன்லி ஆத்மா மாத்திரம்தான் இருக்குறீர்களே இந்த ஆத்மாவை கரணத்தினால புரிஞ்சுக்கிறோம் என்ன ஏதாவது இந்திரியங்கள் மூலமா இதை உணர்றோமா இல்ல மனசு மூலமா உணர்றோமா கேன பிரமாண நியாயத்தை பிரமாணமெல்லாம் இச்சியான்னு சொல்லி பிரமாணமே சத்தியம் இல்லைன்னு சொல்லுகிறீர்கள் அப்படி இருக்கிற போது எந்த பிரமாணத்தினால இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறோம் இது கேள்வி மாணத்தினரும் நமக்கு அப்பிராஸ்திர ஆத்ம ஜானம் வருதாஸ்திர தெரிஞ்சுக்கிற பிரமாண பிரமேய பிரமாத்திருக்கு பிரமாத்தா இருக்க அரிய பொருள் இருக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆத்மபோதத்தில் அது ஏதோ ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த அந்த கடைசி பாதம் பார்க்கணும் சிதானந்தை ஒரு திருஷ்டம் இருக்கா தீபிரகாசம தீபியத்தை கரெக்ட் பரவாயில்ல தீபியத்தை அது மாதிரி இருக்குது சொல்றோம் இந்த ஆத்ம ஜானம் எப்படி அடையறோம் நாம ஆத்மக்யானத்தை அடையிறது சாஸ்திரத்தில் சொன்னோம் அந்த ஆத்மாவோட ஸ்வரூபம் என்ன அந்த ஆத்மாவனுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்னன்னா அகல்பக்கம் கல்பக்கம் கல்பனா வர்ஜிதம் சர்வ கல்பனா வர்ஜிதம் இந்த இதெல்லாம் கல்பன தானே கல்பனா வர்ஜிதம் எந்த விதமா நீ கற்பனை எல்லாரும் பாடம் நடக்க எப்படியோ அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கேட்டு திரும்ப திரும்ப கேட்டு அது கேட்கிறவனுடைய சொன்னாலும் புரியறதில்லை அதான் அந்த கேட்கறவனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும் திரும்ப ஆப்ஜெக்டிவ் பண்றாங்க பாடம் நடத்துற வாத்தியாருக்கும் கஷ்டம் அவனுக்கும் கஷ்டம் தான் நீதாப்பா அது கேக்குற நீதாப்பா சர்வ கல்பனைக்கும் அதிஷ்டானமாயிருக்கிற நீதான் சர்வ கல்பனா தீத்தமான அகல்பகம்னா சர்வ கல்பனா வர்ஜிதம் சிங்கராஜர் சர்வ கல்பனா வர்ஜிதம் அத்தையேவாஜம் ஆகவே அதனாலதான் அது பிறவாறு அத்தையேவாஜம் ஏன் பிறவாதுனா அது கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது கற்பனை கடந்த ஜோதி தமிழ்ல இருக்க கற்பனை கடந்த ஜோதி அதுவும் அருமறை சிரத்தின் மேலாம் நம்ம பூஜை கோயில் வழிபாடு எல்லாமே இந்த ஞானத்தை விளக்குறதுக்காகவே தான் இருக்கு ஞானமா நடராஜ பெருமா சித் சபா பிரவேசம் அப்படிதான் சொல்லுவாங்க சித் சபா பிரவேசம் சபாநாயகா பொன்னம்பலன் இப்படி இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலே அதில் நிறைய தத்துவங்கள்லாம் அடைக்கி தான் சிதம்பரம் கோயிலே கட்டிடுறாங்க அதுதான் ரியல் அறிவு திருக்கோயில் ஆனால் என்ன பூஜை எல்லாம் ரிச்சுவல் இருக்கிறதுனால அவங்க வந்து ரிச்சுவல் இல்லாத அறிவுத்திருக்கோயில் சொல்கிறாங்க இப்போது அது ரிச்சுவலோடு கூடினா அறிவு திருக்கோயில் எல்லாமே அறிவு திருக்கோயில் தான் திருக்கோயில்னு ஒன்றும் கிடையாது நம்ம தான் அறிவு திருக்கோயில் அறியாமை திருக்கோயிலாக ஆக்கிடுறோம் திருக்கோயிலை கட்டுற போது அறிவு திருக்கோயிலாக தான் இருக்குது எல்லாமே அப்புறம் காலப்போக்கில் எல்லாம் மாறுது அஜம் ஞானம் எல்லாம் இந்த ஸ்லோக இந்த கருத்துக்கெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புலேயே அர்த்தம் பார்க்கலாம் ஒன்றொன்றும் பொறுப்பாக சொல்ல வேண்டியிருக்கிறதுனா கொஞ்சம் டைம் மாறுது நானும் வந்து சீக்கிரம் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்லோத்தை முடிக்கணும்னு நினச்சி வந்து உட்காருவேன் மூணு நாலு ஸ்லோகத்தையாக முடிச்சோன்னு இந்த கிளாஸில் நினச்சிட்டு வந்து உட்காருவேன் ஒரு ஸ்லோகம் நகர்றதே கொஞ்சம் இதாக இருக்குது பார்ப்போம் சீக்கிரம் முடிச்சுடுவேன் எப்படி முடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இதுதான் இந்த பதார்த்தம் அகல்பகம்னா கல்பனாவர்த்தம் அஜம்னு சொன்னால் பிறவாருது ஞானம்னா ஸ்வரூப ஞானம் நியாய பின்னம்னா அது பின்னம் இல்லாது இப்படியே சொல்லிட்டு போயிடலாம்னு கஷ்டம் இல்லை விளக்கணம்னா தான் இதெல்லாம் வேண்டியது பாப்போம் தீபியத்தை ஸ்வயமே பத்தத்து கிடைச்சிடுது அது மனசு ஒன்று தெரியலன்னா அது விட மாட்டேங்கிறது போய் தேடிகின்றே இருக்கு அது என்ன ஆயிடுதுன்னா மற்றதை வந்து மற்றதை சொல்ல விடாமல் தடுக்கிறது தீபியத்தை தீபியத்தை அடுத்தவகு பிரபீசரோரு மூர்ஃபேதவிம்தேயிணா மூத்த அய்யேயுள்ளே நி அனந்தஜன்மாண்ட மய்யே உபதேசி விளிவந்த குபுருவே பூஜ்ரி உய்ய வே முதம்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 சுவம்